மன்மோனந்தகன்மங்கலமூரஸ் சதாமி கச்சிநாமமசி சச்சிதனந்தலட்சம் மய் வோத் வோம்ன ஜப்ப <travaill> <athoham naar religion vender> <nakatham 81> நா விநா <coughs> நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பது இங்கே சித்தாந்தம் பண்ணப்படுகிறது முதலில் சச்சிதானந்த லக்ஷணத்தின் திருஷ்டியில் பிரம்மனும் நானும் ஒன்றுதான் அகம் பிரம்ம அஸ்மி பிரம்மன்னா இந்த இடத்துல ஈஸ்வரன் அர்த்தம் ஆனால் ஈஸ்வரன் இடத்துல இருக்கிற நிர்குண அம்சமும் என்னிடத்தில் இருக்கிற நிர்குண அம்சமும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம் சாதாரணமாக சாஸ்திரத்தில் பிரம்மன் சொன்னால் ஈஸ்வரங்கிற அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் பிரம்மன் ரெண்டு அம்சத்தை உடையது ஒன்று சகுண அம்சம் இன்னொன்று நிர்குண உண்மைதான் உண்மை அர்த்தம் அதே மாதிரிதான் நாமளும் ரெண்டு அம்சம் சகுண அம்சம் நிர்குண அம்சம் தேகம் மனசு புத்தி இதெல்லாம் சகுண அம்சம் சாட்சி நிர்குண அம்சம் சகுண சாட்சி நிர்குணா ஈஸ்வரனிடத்திலும் சகுணத்துக்கு சாட்சியா இருக்கக்கூடிய வஸ்து நிர்குணம் அந்த ரெண்டும் தான் ஒன்று சகுண சகுணையோஹோ பேத வர்த்ததே நிர்குண நிர்குணையோ பேதா நாஸ்தி கதம் நிர்குணத்வாத் அவ்வளோதான் எப்படி பண்ணால் நிர்குணத்துவாத் குணமே இல்லாததுனால தான் ரெண்டும் ஒன்று சகுண சகுணையோஹோதம் வர்த்ததே மௌனத்துக்கும் மௌனத்துக்கும் என் மௌனத்துக்கும் உங்கள் மௌனத்துக்கும் வேற்றுமை இருக்கா உங்க பேச்சுக்கும் என் பேச்சுக்கும் வேற்று இருக்கலாம் ஆக சிந்தனைக்கும் சிந்தனைக்கும் வேற்றுமை இருக்கலாம் ஆனா சிந்தனை சிந்திக்கிறோம் தெரிஞ்சிருக்கிற வஸ்துவுக்கு வேற்றுமை கிடையாது அப்படி புரிஞ்சுக்கணும் ஆகையினால பிரம்மனும் நானும் ஒண்ணுங்கிற போது ஈஸ்வரனும் நானும் ஒண்ணும் எப்படி சச்சிதானந்த லட்சண சச்சிதானந்த லக்ஷனம் ரெண்டு பேருக்கு ஒன்றாக இருப்பதால் ரெண்டு பேரும் ஒன்று சரி ஈஸ்வரன் சர்வஜனாக சர்வ காரணமாக இருக்கிறானே நீ அல்பஜனாகவும் கர் காரியமாகவும் இருக்கிறாயே அல்பக்யான்னு கொஞ்சம் தெரிஞ்சவன் காரியம்னா என்ன அர்த்தம் இஃபெக்ட் அவன் காஸ் நீ இஃபெக்ட் அப்படி இல்லை அது கரெக்ட் இல்லை அது வியாபகாரிகமாக பார்த்தா நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆனால் சைதன்யந்தான் ஈஸ்வரனுக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சைத்தன்யமும் எனக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சைத்தன்யம் தான் உண்மையிலேயே சர்வஜன் சர்வகாரணம் ஆகையினால ஈஸ்வரனிடத்தில் இருக்கிற உபாதியில் இருக்கக்கூடிய சர்வஜத்வமும் சர்வ காரணத்துவமும் மித்யா சர்வஜத்வம் மித்யா காரணத்துவம் சர்வ காரணத்துவம் ஆனா சைத்தன்யம் தான் சத்திய சர்வஜத்வம் சத்திய சர்வ காரணத்துவம் அந்த அடிப்படையில் ரெண்டு பேரும் உண்மையிலேயே நானும் சர்வஜந்தான் நானும் சர்வ காரணம் உபாதி திருஷ்டியில் ஈஸ்வரனுக்கு தெரிஞ்சதுக்கு எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதிர்ஷ்டான திருஷ்டியில ரெண்டு பேரும் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் அதிஷ்டானந்தான் ரெண்டு பேருங்கிறதே சும்மா வார்த்தைக்கு சொல்கிறோம் ரெண்டு பேரே கிடையாது சர்வஜத்வம் சர்வ காரணத்துவம் எனக்கும் உண்டு முண்டக்கோபனிஷத்தில் சொல்லப்படுகிறது எஸ் சர்வஜர்வ வித்து எஸ் ஜானமயம் தப்த தஸ் மாதே தத் பிரம்ம நாம ரூபாஜத்தேன்னு சொல்லுகிறது எவன் எல்லாம் தெரிந்தவனோ எல்லாம் தெரிந்தவனோன்னு ரெண்டு தரம் சொல்கிறது எஸ் சர்வஜா சர்வவித்து அப்படின்னு அந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கு சங்கராச்சாரியார் என்னது ரெண்டு தரம் சர்வவித்துனாலும் அர்த்தம் சர்வஜினாலும் ஒன்று அர்த்தம் என்னத்துக்கு இப்படி உபனிஷத்து ரெண்டு தரம் சொல்லுகிறது உபனிஷத்துலாம் பேச வேண்டிய விஷயம் பேசணும் ஒரு வார்த்தையை விடாது நம்ம தான் உபன்யாசம் வியாக்கியானம் பண்ணுறதுக்காக அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும் உபநிஷத்து ரொம்ப ரொம்ப அத்தி புத்திசாலிகளுக்கு பேசக்கூடிய விஷயம் அப்போ வந்து ஒரு தரம் சொன்னாலே போறாதா நல்ல மாட்டுக்கு அவ்வளவுதான் ஒரு தரம் சொன்னாலே போறாதா ஒரு தரம் சொன்னாலே போதா எதுக்கு சர்வஜா சர்வவித்துன்னு அது சும்மா இல்லப்பா உபாதி திருஷ்டியா உபாதி திருஷ்டியா சர்வ வித்து சைதன்ய திருஷ்டியா சர்வஜான்னு சங்கராச்சாரியர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சாமானேன சர்வம் ஜானாத்தி தி சர்வஜா விசேஷேன சர்வம் வேத்தி தி சர்வவித் அப்படின்னு ரெண்டு அழகாக பாஷியம் குட்டியாக எழுதிட்டு போயிட்டார் வியாக்கியானம் என்ன அர்த்தம் தெரியுமா சாமானியன சாமானியம் என்னன்னா சமமாக இருக்கிறது எது சைதன்யம் தானே சமச பாவா சாமானியம் சமமாக இருக்கிறது சமமாக இருக்கிறது ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் இப்போ எங்கே இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதாவது இந்த சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நாமளும் சமரச சமரசமாக போங்க சமரசமாக போங்க அப்படின்னு ரொம்ப நாளாக இந்த வார்த்தை திங்க் பண்ணவே இல்லை அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஓஹோ சமரசா ரசம்தான் சமமாக இருக்குது சாரம் சாரம் எப்பவும் சமமாக இருக்கு சமரசா சமரசம்னா என்ன அர்த்தம் பிரம்மன் சமரசம் சமரசம் சமரசம் தான் யோசிக்கிறது இல்லை நாமத்தையே திங்க் பண்றது இல்லை அதனால நம்மளும் பாட்டுக்கு சொல்லோம் சமரசா சன்மார்கா நல்ல சாது மார்கா சக்கனி ராஜமார்க்கமோ அதனால சாது மார்க்கா துன்மார்க்க மாதர் மயக்கம் மன மன தூயர்க்கு பற்றாது சொன்னேன் ஜனகன் தன்மார்க்க நீதி திருஷ்டாந்தம் அவன் தானந்தமான சதானந்த நன்றோ சொல்றாரு துன்மார்க்க மாதர் பற்றாது அது அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு அவர் மார்க்கம் துன்மார்க்கம் சன்மார்க்கோ மானே அப்படி சொல்லுவார் அவர் மார்க்கம் துன்மார்க்கம் சன்மார்க்கமுமானே கிடையாது இப்படி இருக்கட்டும் யாரோ கேட்டாங்க தாய்மார்பாடாங்க சொல்லுங்க ஒன்று ரொம்ப கொட்டேஷன் சொன்னால் சப்ஜெக்ட் போய்டும் சர்வஜம் சர்வ காரணம் சைத்தன்ய திருஷ்டியில் சமரசம் சமமாக இருக்கிறது ரெண்டு ஒன்று அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நீ அழிஞ்சு போகிற ஆள் அழியாத ஈஸ்வரன் எங்கே அழிஞ்சு போகிற நீ எங்கே அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை எனக்கும் அழிவு கிடையாது பிரத்யபிஜானா ஸ்வயம் நாசா நாஸ்தி கண்டினியூவிட்டி இருக்குன்ட்ட நிர்வீக்காரத்தன்மையினால்தான் சவிகாரத்தை நான் அறிந்து கொண்டு சவிகாரே ஏவ நாசா பத்தி நிர்வீக்காரே நாசா கதாப்பி நபதி ஆகையினால் நான் என்னை அழித்து கொள்ள முடியாது நான் அழியாதவன் உடலைத்தான் அழிக்கலாம் மனசை அழிக்கலாம்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு மனசு அழிக்கணும்னு எண்ணம் இருக்கு மனசை பொய்ன்னு புரிஞ்சா அழிஞ்சதுக்கு சமானம் கைவல்யம் சொரூபநாசம் அரூபநாசம் ரெண்டா சொல்கிறது கைவல்யனவன் இத்தான் வேண்டாம் அதிகமாக போய்டும் அதனால ஆத்மாவை ஒரு பொழுதும் அழிக்க முடியாது என்ன அதுக்கு ஹேத்து என்ன பிரத்யபிக் பிரத்யபிக்னா என்ன அர்த்தம் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு பரவாயில்லை இங்கிலீஷில் ஞாபகம் வர மாட்டேங்குது அதாவது ரெக்கக்னைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் வந்து ரீகாக அது தொடர்ந்து அந்த எண்ணம் இருக்கு நான் நான் நான்கிறது பிரத்யபிஜான தூங்கின்றிருந்த நான் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் முழிச்சுக்கிட்டு இருக்கிற நான் தான் தூங்கினேன் நான் தான் கனவு கண்டேன் அப்போ எல்லா அவஸ்தைகள் மாறுகின்றன அவஸ்தையை அறிபவன் மாறுவதில்லை பருவங்கள் மாறுகின்றன இளமையும் முதுமையும் மாறுகிறது நான் மாறுவதில்லை ஆகவே எனக்கு பருவங்கள் இல்லை எனக்கு மாற்றங்கள் இல்லை எனக்கு அழிவில்லை சரி யாராவது என்னை குத்தி கொலை பண்ண முடியுமான்னா பகவான் சொல்லிவிட்டார் கீதையில் ஏற்கனவே எவனொருவன் இந்த ஆத்மாவை கொலை செய்கிறேன் என்று நினைக்கிறானோ நான் கொலை உண்கிறேன் என்று என்ற இன்னொரு முட்டாள் நினைக்கிறானோ ரெண்டு பேரும் ஃபில்டர்டு வடிகட்டின மகா முட்டாள்கள் அப்படிங்கிறார் ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான் த பார் ஷூட் பண்ண போறேன் ஒன்று அப்படின்னா அவர்களுக்கு சரியா தெரியலே இவன் சாகவும் போறதில்லை சாகடிக்கும் இவனை முடியாது வேதா விநாசினம் நித்யம் அதான் சொல்ற அ வேற எதுனாலையும்யோக நாசோகன்னா என்ன அர்த்தம் நேரம் ஒரு கத்தி கித்தி விட்டு குத்தி ஆளை கண்டந்துண்டாம் கையை தனியாக காலை தனியாக தலையை தனியாக கண்ணை தனியாக பிடுங்கி விடுறதெல்லாம் முடியாது அதெல்லாம் சரீரத்தை பண்ண முடியும் அதுக்குத்தானே ஒரு கதை சொல்லுவாங்க வழக்கமாக ஒரு கதை உண்டு எப்போ பார்த்தாலும் அதை சொல்லுவாங்க இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தான் கிரேக்க நாட்டிலேருந்து வந்தான் அவனுக்கு ஒரு அந்த ஊரில் அந்த ஏற்கனவே கிரேக்க நாட்டில் தத்துவ ஞானிகள் உண்டு அவங்க சொன்னாங்களாம் போகும்போது அங்கே அந்த நாட்டில் ஞானிகள் நிறைய பேர் உண்டு அவங்கள பார்த்துட்டுவான்னு சொன்னாங்களாம் அவன் இந்த நாட்டை வந்து எல்லாம் அங்கங்கே அவனுக்கு அந்த ஆசை தீரை எல்லாம் வளர்ச்சதுக்கு பிறகு அப்புறம் கடைசியில் அவன் நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஞானியை பார்த்தானான் இந்தியாவில் பார்த்த உடனே அந்த ஞானியிட்ட வந்து நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னானான் நீங்கள் ரொம்ப பெரிய மகாஜானியாக இருக்கீங்க இந்தியாவுக்கு வேண்டாம் இந்த ஊர்லெல்லாம் அவங்களெல்லாம் அப்படித்தான் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் மதிக்க மாட்டான் சும்மா சொல்கிறேன் நல்லா மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அதனால் நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்துடுங்க நான் பெரிய சக்கரவர்த்தி அதனால் உங்களை நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு நல்லா நான் வரலப்பா எனக்கு இதே போகணும் பேசாமல் நான் வட்டுக்கு இருக்கேன் கோவணத்தை கட்டின்னு சௌக்கியமாக இருக்கேன் நிம்மதியாக கௌபீனவந்த கலுபாகிய வந்த அவயம் நீ என்னத்துக்கு இதெல்லாம் சும்மா நீ சக்கரவர்த்தியாக கொண்டு வச்சாலும் என்ன எதாக இருந்தானே நீ நாளைக்கு போயிடுவா திடீர்னு ஒன்றை ரெண்டு பேர் வெட்டி விட்டு போயிடுவான் உன்னை நம்பி நான் வர மாட்டேன் பேசாமல் நான் பாட்டுக்கு இருக்கேன் நீ போய்ட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எல்லாம் சொல்லி பார்த்தான் இல்லை இல்லை நீ வந்து தான் ஆகணும் வந்தே தான் ஆகணும் இவ்வளவு நல்ல பக்கம் இருக்கிற நீங்களாம் வந்து தான் ஆகணும் அப்படின்னு வர முடியாதுப்பா நீ வரலைன்னா வெட்டி விடுவேண்ணான் உன்னை வெட்டிடுவேன் இங்கேயே நான் உன்னே வெட்டிடுவேண்ணா இதை பெரிய போய் உலகத்தில் எவனும் சொல்ல முடியாதுன்னு தென் எத்தனையோ பேரை பார்த்துருக்கான் இந்த மாதிரி ஆளை பார்க்கல என்னை வெட்டுறதுங்கிறது ஒரு பொய்யுங்கிறார் இவர் அப்படின்னா நான் வெட்டுடுவேன் இந்த பார் என்னை நீ வெட்ட முடியாதுப்பா அப்படின்னா அதே எப்படி ஒன்று வெட்ட முடியாது என் உடம்பத்தான் வெட்ட முடியும்ண்ணா அப்போ உடம்பு வேற நீ வேறயா அப்படின்னா அவனுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் என் உடம்பைத்தான் நீ வெட்ட முடியுமே தவிர என்னை நீ வெட்ட முடியாது அப்படின்ன ஒரு மூணு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி எனக்கு புத்தி வந்தது நான் எங்கள் ஊருக்கு போகும்போது நான் ஒன்று சொல்ல போகிறேன் என்ன சவக்கூழியில் போடுற போது ரெண்டு கையும் வெளியில் நீட்டிட்டு போட்டுடுன்னு சொல்ல போகிறேன் அவனோட கதை தானே அலெக்சாண்டர் தானே சொன்னதாக சொல்லுவான் அதாவது சவக்குழி அவனுக்கு சவப்பெட்டி பண்ணுற போது ரெண்டு கையும் வெளியில் பெட்டி நீட்டிகிட்ட யாரு அலெக்சாண்டர் எதுக்குன்னா தி கிரேட் அலெக்சாண்டர் போகிற போது இன்னும் எடுத்துகிட்டு போகலேன்னு தெரியட்டு போகும்போது கன்று மாடு தனம் எல்லாம் என்ன எல்லாம் கோவிந்தா கோவிந்தா அதனால போச்சு எல்லாம் போயிட்டு போகும்போது ஒண்ணு எடுத்துட்டு போறே இது இது சொன்னதுனாலே விஷயமா இதெல்லாம் என்னோட கற்பனை இந்த விஷயம் அந்த கதை கேட்டிருக்கோம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இதுல என்ன சொல்ல விரும்புறோம் கொல்ல முடியாது அவரே விளக்கப்படுற அந்நா விநாசா நியாத் இன்னொன்று நாளையும் எனக்கு நாசம் கிடையாது அது மாத் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு கேத்து சொல்லணும் இல்லையா நிரம் சத்வாத் எனக்கு அவயவங்களே இல்லையேப்பா உறுப்புக்களே கிடையாது நிரம்சத்வாத் நிரம்சத்வாத் அந்நஸ்துதா நாஷகா மே நசாத் புரிஞ்சிடணும் அப்படி புரிஞ்சுட்டா போகிறோம் எனக்கு வடிவமே இல்லாததால் மற்ற எந்த பொருளாலும் என்னை அழித்துவிட முடியாது அழித்துவிட முடியாது சரி அப்புறம் என்னென்ன ஆசிரிய விநாசா நசியாத் ஏன்னா அனாஸ்ரயாத் கடைசியில் இருக்கு பாருங்கள் ஸ்லோகத்தை சரியாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அனாஸ்ரயாத் அனாஸ்ரயாத்னா எதையும் நான் சார்ந்து இருக்கல அதனால ஆசிரய நாஷே எனக்கு நாசம் வரும்ங்கிறது இல்லை நான் வந்து உடம்பை டிப்பண்ட் பண்ணி இல்லை உடம்பு என்ன டிப்பெண்ட் பண்ணியிருக்கு அது ஸ்வயம் நசியத்து எது உடம்பு தானாகவே அது அழிகிறது ஆனால் நான் வந்து எதையும் சார்ந்திருக்கல நிராசிர அஸ்மி நித் கிருஷ்ணர் சொல்ற நே கிருத்தை நா நிறேனர்த்த அகிருத்தேன கஷ்ட நாசிய சர்வூத்து கஷ்டர்த்தவியர்தம் ஞானி செய்வதால் ஒன்றை பெறுவதும் இல்லை செய்யாததால் ஒன்றை இழப்பதும் இல்லை செயல்களை புரிவதால் அவனுக்கு என்று ஒன்றும் பயனில்லை செயல்களை புரியாததால் அவனுக்கு ஒன்றும் இழப்பும் இல்லை அஜானிகள் பலனை பெறுகிறார்கள் செயல் புரியவில்லை என்றால் இழக்கிறார்கள் ஞானிகள் செயல் புரிவதால் செயல் புரியாததாலோ அவர்கள் எதையும் பெறுவதும் இல்லை இழப்பதும் இல்லை நச்ச நைவத்த கிருத்தேனார்த்தா நான் கிருத்தே ஐக கிஷன மறந்து மறந்து போயிட்டு இருக்கிறேன் அதாவது எந்த உயிரையும் இவன் சார்ந்திருக்கிறது இல்லை நாஸ்ய சர்வூத்தூ கஷித் அர்த்தவியதையும் டிபெண்ட் பண்ணில்லை அதனால் அஹம் பரிபூர்ணஸ்வதூப்போ இன்டிபெண்ட் நான் வந்து பாடியை டிப்பெண்ட் பண்ண மைண்டை டிப்பெண்ட் பண்ணி பண்ண இன்டெலக்டையும் டிபெண்ட் பண்ணி இல்லை ஏதையும் இல்லை ஆத்மன்யேவத் துஷ்ட எனக்கு எதுவும்து இருந்துட்டு போட்டோம் அதெல்லாம் எனக்கு பூஷணம் அவ்வளோதான் அது பூஷணமே தவிர அது பூஷணம் வந்து நான் இல்லையே பூஷணம் வந்து நானா பூஷணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் இருப்பேன் இல்லை என்ன லக்ஸுரி லக்ஸுரி தானே நெசசிட்டி இல்லையே ஆபரணம் வந்து நெசசிட்டியா லக்ஸுரியா சொல்லுங்கள் பார்ப்போம் சந்தேகம் இல்லைல்ல ஆஹ் நமக்கு ஒரு ஆனந்தம் அதை போட்டுட்டா என்னமோ ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி அதுல அப்படி எல்லாம் ஒன்று பண்ணி எல்லாம் கல்லெல்லாம் வயிற கல்லாம் பதிச்சு என்னமோ நம்ம நென்சன் இருக்கோம் அப்படி அழகுக்கு போட்டா ஆபத்துக்கு உதவுமா அதாவது வாஸ்தவம் ரெண்டு அர்த்தம் அந்த காலத்துல அப்படிதான் சொன்னாங்க அழகுக்கு போட்டா ஒரு கஷ்ட காலம் வரும்போது உங்களுக்கு யாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா திடீர் உங்க பிசினஸ் படுத்து போடுறது நான் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அழகுக்கு போட்டால் ஒரு ஆபத்துக்கு உதவும் ஆமாம் இப்போ ஸ்நாக்சிங்க அதுதான் உதவுது ஆபத்துக்கு உதவுகிறது அது முதல் அர்த்தம் என்ன ஆபத்து காலத்தில் உதவுகிறது இப்போ என்னென்னா ஆபத்துக்கு உதவுகிறது சரி எப்படி இருக்கு பரவாயில்ல அப்புறம் எப்படிலாம் வியாபாரம் நடக்க வியாபாரம் எப்படி நடக்கிறது நம்ம ஆசையெல்லாம் இப்படி தீர்த்துக்கிறது பரவாயில்ல சாமியாரா எல்லாரும் சாமியாராக இருக்கணும்னு சொல்லல புரியறதுக்காக சொல்லுங்க நான் போட்டுங்க நிறைய போட்டுங்க ஆசிரிய விநாச அப்படி மே ந சார் ஆசிரய விநாசமும் எனக்கு இல்லை ஏன்னா அநாசிரயாத் அதான் ஹேத்து அநாசிரயாத் ஆசிரய நாசே சதி மாசா நபதி பிரியாத் ஸ்வம் நாசம் நரம்சா அந்ய நாசே தன விநா மத்தாம் பிரசா அதுல்லாம் கண்டிப்பா நல்லவே அழியப்பலூஷன் எண்ண விநா எனக்கு ஒருபதும் அழிவில்லை எனவே நான் அழியாத பகவானே சொல்றாவோ அக்ஷரம் பரமம் பிரம்ம எட்டாவது அத்தியாயத்துல பகவான் சொல்றார் மூணாவது ஸ்லோகத்துல சுவாவத்தியாத்ம ஆனா அதே பகவான் என்ன சொல்லிட்டார்னா பத்தாவது அத்தியாயத்துல அகம் ஆத்மா குட சர்வபூதா ஷயஸ்திதா எப்படி கா எப்படி பாருங்கள் பிரம்மன் வந்து அழியாத தான் அந்த பிரம்மன் உடலிலே வெளிப்படும் தன்மையை ஆத்மா என்று சொல்லப்படுகிறதுன்னு விட்டார் சுவாவாக அத்தியாத்ம உச்சத்தை என்ன பத்தாவது அத்தியாயத்தில் சொன்னார் எடுத்த உடனே முதல் விபூதி என்னன்னா எல்லா உயிர்களையும் ஆத்மாவா இருக்கேன் அதுதான் என்னுடைய பிரதம விபூதி விபூதியில ஃபர்ஸ்ட் விபூதி அதுதான் விபூதினா நெத்திக்கி வச்சுக்கிறது இல்லை மகிமேன்னு அர்த்தம் குளோரின்னு அர்த்தம் அதனால் நான் வந்து ஆத்மஸ்வரூபமாக இருக்கேன் க்ஷேத்ரத்தில் க்ஷேத்ரஜனாக இருக்கேன் க்ஷேத்ரஜன் சாப்பி மாம் விஜி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரம் சவிகாரம் க்ஷேத்ஜா ஆர் க்ஷேத்ரி நிர்விகாரம் ஆகினால் எனக்கு அழிவே கிடையாது அதனால் நம்ம என்ன இதனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஐயோ எனக்கு மரணம் வருதுன்னு பயப்பட வேண்டாம் இப்பவே சாக ரெடி இப்பவே சாகரெடி கஷ்டமா இருக்கா இப்பவே சாக ரெடி இப்பவே சாக ரெடி இல்ல இல்ல நீ வந்து கலியுகத்தினுடைய கடைசி காலத்துல உனக்கு சாகும் சரி ஓகே இப்ப சாக ரெடியா ரெடி கலியுகத்தினுடைய கடைசியில சரி சரி ஒண்ண்டும் இல்ல அத் தெய்வவா மரணமஸ்து யுகாந்தரேவா இன்னைக்கு செத்தாலும் சரி யுகத்தோட கடைசியில போனாலும் சரி நான் அகம் சர்வதா பிரஜாதியா காமான் சர்வான் பார்த்த மனோகான் ஆத்மன்னே ஆமன துஷ அஹம் பிரோத அஹ மே விநாச நியாத் அப்புறம் என்ன ஆஹவே நானும்னு ஒன் எல்லாத்தையும் அது சேத்துக்கணும் திரம அஸ் ஆஹவே நான் இருக்கிறேன் சரி இது விளக்கர் இந்த ஸ்லோகத்தில் சொன்ன ரெண்டாவது ஹேத்து இருக்கு இல்லையா இன்னொன்னுனால உன்னை கொன்ற முடியாது ஏன்னா உனக்கு அவயவம் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை விளக்குறார் பகவத்கீதையில் எப்படி கிருஷ்ணர் நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாவகா நச்சைனம் கிளேதயன் தியாபகா நசோஷயதி மாருதா சொன்னார் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் அடுத்த ஸ்லோகம் இருக்கிறது ஸ்லோகத்தை படித்து புரிந்து தெரிந்து விடலாம் ோஷப்ளோஷவிக் சத்தைரப்பம் மு கல்ை நோஷப்லோஷவிக்லேதேதிநோ மமா சத்தைரப்ப அதனால அது நமக்கு அப்படி சொன்னு வந்துடும் அதுலயும் உடனே நாக்கு சன்னமாயிடணும் சின்னபசோதா சின்னபசோ சொல்லக்கூடாது அப்புறம் அவ்வளவுதான் இல்லை அது அர்த்தமே அனர்த்தம் சரி என்ன அர்த்தம் சொல்றாருனா சாரத்தை சொல்லிடுறேன் அதனுடைய இது என்ன நிரம்சத்வாத் அந்நகா நாசகா நாஸ்தின்னு ஒரு பதம் இருக்கு ஒரு ஒரு சென்டென்ஸ் பதம் இல்லை ஒரு சென்டென்ஸே இருக்கு நிரம்சத்வாத் நிறம் சத்வாத்னா எனக்கு அம்சம் அவயவங்கள் எதுவும் இல்லாததால் மற்ற பொருள்களால் எனக்கு அழிவு இல்லை மற்ற ஜனங்களாலோ பொருள்களாலோ கல் தலையில் விழுந்து சாகிறதோ அல்லது இன்னொருத்த வந்து நம்மளை அடித்து கொள்றதோ இல்லை திடீர்னு பூமி பழந்து உள்ளுக்குள்ள நாம் போயிடுறதோ அல்லது ஜலம் வந்து நம்மளை இது பண்ணுறதோ எப்படி வேணாலும் வச்சுக்கோ அதனால் அவயவம் இல்லாத எனக்கு இந்த அவயம் இல்லாத எனக்கு மற்ற பொருள்களால் அழிவில்லைங்கிற அந்த கருத்தை மாத்திரம் விளக்கிறதுக்கு இந்த அஞ்சாவது ஸ்லோகம் கருத்து என்னன்னா சிதாகாசமாக இருக்கக்கூடிய என்னிடத்தில் என்னிடத்தில் என்ன சிதாகாசமாக இருக்கின்ற என்னிடத்தில் சோஷ புலோஷ விக்லேதேதாக நபவந்தி சோஷம்னால் என்ன காற்று வந்து அப்படியே காய வச்சு காய வச்சு ஒன்று அழிச்சிடும் அது மாதிரி என்ன பண்ண முடியாது அப்படியே நல்லா யாரை விட்டு இப்படி இது பண்ணால் எல்லாம் என்ன ஆகிடும் ரொம்ப காற்று உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும் ஆள் போக வேண்டிதான் காற்று உலர்த்தது அப்படியே ஒரு பொருளை இருக்கிற பொருளை இல்லாமல் பண்ணிவிடும்லையா காற்று சோஷனம் புலோஷனம் எல்லாம் லாங்குவேஜ் பாருங்கள் எரிக்கிறது என்னை எரி பிறகு விளக்கம் சொல்ல அர்த்தத்தை சொல்லிவிடுறேன் சிதாகாச வடிவமாகிய எண்ணெய் காற்று உலர்த்தாது நெருப்பு எரிக்காது நீர் நினைக்காது ஆயுதங்கள் என்னை வெட்டாது அதாவது வியாவகாரிக காலத்துல சத்தியமாக இருக்கக்கூடிய இந்த நம்ம அனுபவிக்க கூடிய இந்த ஆகாசத்தையே அதுக்கு சமமா இருக்கக்கூடிய இந்த காத்து நெருப்பு ஜலம் ஆயுதங்கள் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா அந்த ஆகாசத்துக்கு சாட்சியா இருக்கிற சிதாகாசமா இருக்கிற எண்ணெய் இதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லியா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் அவ்வளவுதான் இதனுடைய இந்த இதனுடைய சாரம் தான் இது சொல்லணுமாபா இதை சொல்லித்தான் தெரியணுமா இந்த ஸ்பேஸையே அதுக்கு சமமாக இருக்கிற இந்த பொருள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஸ்பேஸுக்கு ஆதாரமாக இருக்கிற ஞானா ஸ்பேஸ் சிதாகாசிதாக நான் இருக்கேன் இதெல்லாம் இது அது மாத்திரமில்லை இது இதெல்லாம் கற்பனை கற்பிக்கப்பட்ட இவைகள் கற்பிக்கப்பட்ட இவைகள் என்ன என்ன பண்ணிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளவுதான் இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் சிதாகாச ரூபமாக இருக்கிற என்னிடத்தில் சோஷ புலோஷ விக்லேத சேதாக நபதி சோஷம்னா என்ன உலர்த்துறது புலோஷம்னா என்ன எரிக்கிறது விக்லேதம்னா என்ன அப்படியே பயிரில் வந்து தண்ணி முக்கி பயிரெல்லாம் அழிக்குது பாருங்கள் அப்படியே நம்மளும் தண்ணியில் ரொம்ப போக்கின்னா அப்படியே ஊறி போச்சுன்னு வச்சு உடம்பெல்லாம் அப்புறம் உப்பி போயிடும் கங்கையில் சிற சமயம் போகும் பார்த்தா தெரியும் அப்படி வந்து அப்படி ஏதாவது விக்லேதம் பண்ண முடியுமா நினச்சே இது பண்ண முடியுமா முடியாது அது மாத்திரமில்லை எல்லாம் ஆயுதங்களால் வெட்ட முடியுமா அச்சேதா சஸ்திரங்களால் கத்தி கோடாரி அந்த முந்தியூர் எப்போவும் பழைய சினிமா சினிமாவெல்லாம் சொல்லப்படாது இதில் பரவாயில்ல பழைய சினிமா அதில் கேட்பான் உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அப்படிமா கேட்பான் இவன் கத்தி கோடாரி மம்முட்டி அது இது சொல்லி பார்ப்பான் அதுக்கு அவன் பதில் சொல்லுவான் அதில் நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குத்தானதுன்னா நல்லா நல்ல விஷயம் அது எதுக்கு சொல்கிறேன்னா உலகத்தில் இருக்கிற எத்தனை விதமான ஆயுதங்களாக இருந்தாலும் கூட எத்தனை விதமான ஆயுதங்களாக இருந்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் சொல்லுவாருங்க சத்திய இரப்பி எதப்பி இந்த வியாபகாரிக சத்தியமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் சத்தியை இரப்பி இதுலாம் நிறைய சப்ளை பண்ணணும் வேர்ட்ஸ் எல்லாம் இல்லாட்டி அண்மையுமே புரியாது சத்தியை ரப்பி சத்திய இரப்பினா ஈவன் தோரியல்னு வச்சுப்போம் எதை அப்படின்னா இல்லை சத்திய இரப்பின்னா உண்மையாக இருந்தாலும்னா நர்த்தம் உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது சத்திய இரப்பி இந்த ஆகாசமெல்லாம் ஸ்பேஸ் இருக்கே இது சத்தியம் மாதிரி தெரிகிறது சத்தியம் இல்லை அது ஏன்னா வேதம் சொல்லி இருக்கிறது ஆத்மாவிலேருந்து ஆகாஷம் வந்துருக்கு சொல்லப்போனால் எதெல்லாம் அறியப்படுறதோ அதெல்லாம் அன்றியல் அவ்வளோதான் எதெல்லாம் அறியப்படுகிறதோ அதெல்லாம் அன்றியல் நம்ம ஸ்பேஸை அறியிறோம் ஆகாஷத்தை நாம் அறியிறோம் தூக்கத்தில் ஆகாஷமே இல்லை ஆனால் நாம் இருக்கோம் தூக்கத்தில் ஸ்பேஸ் இருக்கா ஸ்பேஸ் இருக்கா காற்று இருக்கா இது இருக்கா வடிவம் இருக்கா ஒன்றும் இல்லை நாம் இருக்கோம் அவ்வளோதான் அப்படி தான் நீங்கள் அது மாதிரி சத்தியரப்பி அனில அக்னி அம்பகா சஸ்திரைஹி இப்போ அதுக்கு சொல்ல வருங்க அனிலம்னு சொன்னால் காற்று அக்னின்னு சொன்னால் நெருப்பு அனலம்னு ஒரு சொல்லுவோம் அனலகா அனிலஹா எல்லாம் லாங்குவேஜ் என்ஜாய் பண்ணுன்னா இதெல்லாம் தெரியும் அனிலஹான்னு சொன்னால் காற்று அனலஹான்னு சொன்னால் நெருப்பு ஏன் அனலகான்னா எது கொடுத்தாலும் போதாதுன்னு போதும்னே சொல்லாதாது அலம்னால் போதும் அனலம்னா போதாது போதாது கொண்டா கொட்டதெல்லாம் சுவாஹா பண்ணதுக்கப்புறம் ஆ கொண்டாணுக்கும் எப்படி கேட்கும் ஹுதா சனஹா ஹுதம் அஷ்னா தீ தி உதாசனாக போட்டதையெல்லாம் சாப்பிட்டுட்டு பழம் எப்படின்னு கொண்டா கொண்டான்னு கேட்கும் அது மாதிரி இந்த நெருப்புக்கு அனலகான்னு பேர் வச்சுட்டாங்க அலம்னா வதத்தி கதாப்பி அலம்னா வதத்தி போதும்னு சொல்லாது நம்ம ஆசை மாதிரி ஆசைமாக நெருப்பு மாதிரி ஆசையே ஆசை மாதிரி நெருப்பாக சொல்கிறது கஷ்டமாக இருக்கு நிறைய வித்தியாசமாக சொல்லுவாங்க இந்த சிலப்பை இடையில உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால இப்படி லைட்டாக போகிறேன் இந்த இப்போ தான் ஒரு இது படித்தேன் இந்த இயற்பகை நாயனார் கதை பெரிய புராணத்தில் இயற்பகை நாயனார் கதையில் இந்த இருட்டாக இருந்து தான் அந்த அடியார் சிவனடியார் வந்துட்டார் அவருக்கு உணவு படைக்கணும் நெல்லை இப்போ தான் வந்திருக்கார் பகலில் அவர் சாப்பாட்டுக்கு வீட்டில் நெல் இல்லை அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரே ஒரு அழுதாக இருக்குது அந்த விதைச்ச நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நான் கழுவி குத்தி புடைச்சி அவருக்கு அந்த அடியா நான் உணவு படைக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாராம் இவர் சரின்னு சொல்லிவிட்டு மழை வேற பெய்தான் கொடையை எடுத்துக்கிட்டு போகிறாரான் இருட்டு எப்படி இருந்ததுன்னா நீரு பூசாத நீரு பூசாத மனிதனுடைய பக்தி இல்லாத மனிதனுடைய உள்ளம் போன்று இருந்தது அந்த இருளுங்கிறார் என்ன வரணுன்னு பாருங்கள் திருநீறு அணியாத பக்தி இல்லாத மனிதனை போன்று இருந்தது அந்த இருள் மனிதனுடைய உள்ளம் போன்று இருந்தது அந்த இருள் இதெல்லாம் சிலதெல்லாம் கேட்டு பார்த்தோம்னா இப்படிலாம் எக்ஸாம்பிள் இப்படிலாம் இருக்கு அது மாதிரி எதுக்கு இதை சொல்கிறோம் ஆசை மாதிரி அக்னியா அக்னி மாதிரி ஆசையான்னு சொன்னேன் அதனால தான் ரெண்டையும் ஒப்பிட்றாங்க ஆசையும் அக்னியையும் ஒப்பிட்டே சொல்கிறாங்க விட்டுடுவோம் அனில அக் ஜலம் ஆயம்னெக்டி அனில அக்னி அம்பா சஸ்திரைஷ விக்ரேதேதா பவந்தி சின்னபசோ மம கல்பித்தை கிமுத்த கற்பிக்கப்பட்ட இந்த ஆகாஷாதி பஞ்சபூதங்களால் என்ன நடக்க முடியும் அது ஆகாஷத்தே ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் ஆகாஷத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிற என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உனக்கு சொல்லியா தெரியணும் இதுக்கு பேர் கிமுத்த நியாயம்னு பேர் கிமுதன் நியாயம்னு பேர் கிமுத்தன்ியாயம்னு சொன்னால் அது புரிய வைக்கிற மாதிரி புரிஞ்சாதான் புரியாது கிமுத்த நியாயம்னா இதுவே சொல்லியாச்சு அப்புறம் அதனால் ஸ்பெஷலாக வேறு உனக்கு அப்படி சொல்கிறோம் பாருங்கள் அடிக்கடி இப்படி சொல்கிறோம் இப்போ வந்து எல்லாரும் எல்லாரும் பத்து மணிக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சோம் எல்லாரும் பத்து மணிக்கு இங்கே இருக்கணும்னு சொன்னால் ஒம்பது மணிக்கு இருக்கலாமா வேண்டாமான்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது பத்து மணிக்கு இருக்கணும்னு சொன்னால் நீ ஒம்பது மணிக்கு இருந்தாலும் சரி சரி அதே பத்து மணிக்குள்ளங்கி இருக்கணும் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இன்னும் வேறு எக்ஸாம்பிள் எனக்கு சரியாக வரலது அம்ப ஐம்பது பைசா கொடுத்து ஒரு ஒரு ஒரு கொடுத்து ஐம்பது பைசாவுக்கு இந்த சாமான் வாங்கிட்டு வாம்பது பைசா மிச்சம் கொண்டு வான்னு சொல்லுவா வேணும் இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சு போய்டும் அதாவது ஐம்பது பைசா ஒரு ரூபா கொடுத்து ஐம்பது பைசாக்கு இந்த சாமான் வாங்கிட்டு வாப்பா இல்லை ஆயரருவா கொடுத்து ஐநூறுவாய்க்கு இதை வாங்கிட்டு வா பணம் வந்து நம்மட்டால் ஐநூறுவா நோட்டாக இருக்குது சில்லற இல்லை இந்த நூறுரூவாய்க்கு இந்த சாமான்லாம் வாங்கிட்டு வான்னு சொன்னால் பாக்கி நானூறுபா கொண்டு வரணுங்களா நல்லா ஆளுந பார்த்து கொடுத்தேன் பாருங்க அது சொல்லியா அது அதுக்கு பேர் நியாயம்னு பேர் அதுக்கு என்ன பேர் கிமுத்தன் இதையே சொன்னால் அது அண்டர்ஸ்டுப்பா ஆட்டோமேட்டிக்காக அது அண்டர்ஸ்டு நானூறுவாய் திருப்பி கொண்டு வரணுங்கிறது அண்டர்ஸ்டுட் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதனால இவர் சொல்றாரு இதையே இது ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற போது சிதாகாசமாக இருக்கக்கூடிய ஆகாசம் சிதாகாசமாக இருக்கக்கூடிய என்னிடத்துல இதெல்லாம் என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது அதனால கன்க்ளூஷன் என்ன எனக்கு விநாசம் இல்லை அதனால நான் அழிவில்லாதவன் ஆகவே நான் பிரம்மம் இதுதான் கன்க்ளூஷன் முடிவுதான் சரி அதெல்லாம் சரி சுவாமி ஈஸ்வரனும் நீங்களும் சரி அழிவில்லாதவர்கள் தான் ஒத்துக்கிறோம் ஆனா ஈஸ்வரன் எங்கும் நிறைந்திருக்கிறான் நீங்க எங்கேயா நிறைஞ்சிருக்கீங்க இங்கேயே இந்த இடத்துல உட்கார்ந்தா பக்கத்து இடத்துல நீங்க இல்லை எங்கேயும் நீங்க ஈஸ்வரகா சர்வத்திர வர்த்தி நீங்க எப்படி எங்கேயும் நிறைஞ்சிருக்கீங்க அப்படின்னா நானும் எங்கேயும் நிறைந்த வந்தான்ப்பா சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்லி நானும் எங்கும் நிறைந்த வந்தான் நித்திய சர்வகதஸ்தானு ரச்சலோயம் சனாத்தன அவிநாசித்து தத் வித்தி ஏன சர்வமிதம் தத்தம் கீதையே பூர்ணது எதனால் இவை அதை அழியாதது என்று அவ்வளவுதான் அதுவே சர்வகதத்துவம் இருக்கு எப்ப சர்வகதத்துவம் சொல்லியாச்சோ அப்ப ஏகத்துவம் வந்தாச்சு சர்வக தத்துவங்கிற ஒரு கேத்து வைத்துக்கொண்டே ஏகத்துவத்தையும் சித்தாந்தம் பண்ணிவிட முடியும் ஒன்றுதாங்கிறது எங்கும் நிறைந்திருக்கிறது ரெண்டாக இருக்க முடியும் ரெண்டு பொருள் எங்கும் நிறைஞ்சிருக்குன்னா இந்த தர்க்கவாதிகள் இருக்காங்களே அவங்களாம் நியாயவாதிகள்னு பேர் ஒரே அந்நாயம் தான் பேசுவாங்க ஆத்மா பலவான் ஆனால் எங்கும் நிறைஞ்சிருக்கான் விபுகு அநேகாஷ்ட அப்படிம்பாங்க அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு கேட்டோம்னா ஆ ஆமாம் ஆமா அப்படிம்பாங்க அவங்களே அந்த தர்க்க சாஸ்திரத்தில் அப்படிலாம் இருக்கு விட்டுடும் அதெல்லாம் வேறு விஷயம் தர்க்கசாஸ்திரத்தில் ஆத்மா பல ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் எங்கு நிறைஞ்சிருக்கான் ஒரே அந்நியாயந்தான் இந்த நியாயசாஸ்திரம் முழுவதும் நியாயசாஸ்திரம் முழுவதும் இருக்கிறது ஒரே ஒரே அந்நியாயந்தான் கொஞ்சம் நல்லா படித்தாதான் தெரியும் அது நியாயசாஸ்திரத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நியாயமாக தெரியும் ஆனால் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளவு புத்தி இருந்து இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம் பாருங்கள் சில சமயம் அது மாதிரி அது மாதிரி அங்கேயும் இருக்கும் ஒரே அந்யாயத்தை நியாயமாக சொல்லுவோம் அந்நியாயத்தை அழகாக நியாயப்படுத்துவோம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோம் பாருங்கள் அந்நியாயத்தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஏன் சார் லேட்டு நேரம் சார் ஏன் சார் நேரம் லேட் ஆகிடுச்சு சார் நான் நம்ம தப்பு ஒத்துருக்கோமோ பாருங்கள் அந்நியாயத்தை நியாயம் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது காம்ப்ரமைஸ் பண்ணுறது என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதனால் சர்வத்திர அஸ்மி நான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறேன் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான்னு சொன்னால் அவன் வந்து உபாதி திருஷ்டியில் நிறைஞ்சிருக்க முடியாது சைதன்ய திருஷ்டியில சரி அது இன்னும் கொஞ்சம் நல்லா அது பெரிய கொஞ்சம் ஆழமான விஷயந்தான் அது பார்த்தா எங்கும் நிறைந்திருக்கிறா ஓஹோ எங்கும் நிறைந்திருக்கிறார் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னா ஒத்துக்க முடியாது எங்கும் நிறைந்திருக்கிறாருங்கிறத நீ லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்றார் அழகா பண்றார் ஸ்லோகம் அப்போ ஐந்தாவது ஸ்லோகம் நான்காவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது பாதத்திற்கு விளக்கமாக அமைகிறது அப்படின்னு முடிச்சுக்கணும் ஐந்தாவது ஸ்லோகத்தில் உள்ள கருத்துக்கள் நான்காவது ஸ்லோகத்தில் உள்ள இரண்டாவது பாதம் என்ன இரண்டாவது பாதம்னா என்ன ஸ்லோகம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா தெரியும் ஸ்லோகத்துக்கு ஒரு ரூல் இருக்கு நான் நாலு தரம் பிரிச்சு படிக்கிறேன் பாருங்க முதல்ல பிரிக்கிற போது முதல் பாதம் இரண்டாவது பிரிச்சா ரெண்டாவது பாதம் மூணாவது பிரிக்கிறது மூணாவது பாதம் நாலாவது பாதம் சேர்ந்தது ஒன்று ஒரு ஸ்லோகம் சேர்ந்தது ஒரு ஸ்லோகம் சதுஷ்பாதா சதுஷ்பாதா நம்ம திபாதா திபாதே சஞ்சதுஷ்பதே அதனால அவர் முதல்ல அந்த ஸ்லோகம் தச்சங்க சொல்லிட்டுதான் பண்றாரு இல்ல அவர் அதை சொல்லிட்டு தான் அதெல்லாம் சொல்றாரு தான் அது ஸ்லோகம் படிக்கலாம் ஆறாவது கதாச்சின் அவகல்பேத भाचाहं भाचाहं अभारूपस्य विश्वस्य भानं கச்சின்வல்பேத் பா சிதே வினா அபாரூபானம் கதாச்சித் நவகல்பேத்தா தேன சர்வா அஸ்மி இதான் அண்மயம் சிம்பிள் இவரது ரொம்ப லாங்குவேஜ் ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே சமயம் சிம்பிளாகவும் இருக்குது என்ன மகத்துவமோ என்ன புண்ணியமோ தெரில அவர்கிட்ட ஏதோ விசேஷமாக இருக்குது இந்த மகாத்மாகிட்ட ஒவமாகிய ஒளி வடிவமாகிய ஒளி இடத்துல உணர்வே ஒளியாக சொல்லப்படுகிறது உணர்வே உணர்வுனா என்னன்னு கேட்டுவிடக்கூடாது கான்சிய அந்த உணர்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த உணர்வே இங்கே ஒளி ஒளிவளர் விளக்கு உழப்பிலா ஒன்று உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வு உணர்வு ஒளின்னு சொன்னால் லைட்டுன்னு அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது நிறைய பேர் எல்லாம் தியானம் பண்ணுறாங்க ஹிரதயத்தில் லைட்டை அது என்னமோ அப்படி ஏதோ ஒரு குட்டி அது வந்து அந்த கூமாச்சியாக ஒரு பல்பு மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க இப்படி ஒரு பல்பு இருக்கும் அதில் ஒரு ரெட்டு கலர் அதை வந்து பின்னாடி அந்த தலைக்கு பின்னாடி மாட்டிடுறது இந்த இடத்துல அப்படி மாட்டிடு அது பார்த்தீங்களா அதுதான் ஆத்மா அது மாதிரி இருக்கும் ஆத்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த கூமாச்சி லைட்டை அந்த ஹிரதயத்தில் ஒரு தாமரை இருக்கிற மாதிரி பண்ணி அந்த கூமாச்சி லைட்டை கிளிங்கிங் கிளிங்க அந்த இப்படி மேலே மேலே போகும் அந்த லைட்டு தெரியுமா அப்படியே தெரியும் அது மாதிரி அது இது தாங்க ஆத்மா அந்த ஒளிங்க போருங்க அந்த ஒளிதாங்க கண்ணில் பாப்பாவாக உட்காந்துருக்கு இது எந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு தெரியல அது இது இது இதே நீங்கள் நினச்சிட்ருங்க போரும் இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அதெல்லாம் தானாக மற்றதெல்லாம் விளங்கிடும் என்னத்துக்கு கஷ்டப்பட்டு அத்வைத்த மகரந்தம் கஷ்டப்படாத பாடுபட்டு என்னத்துக்கு நீங்கள் இப்படி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு லைட்னு அது மது மாத்தலை அதுக்கு ஸ்லோகமெல்லாம் இருக்கு த ஜியோதிஷாம் ஜியோதிஹி அது ஒலிக்கெல்லாம் ஒளியானது ஒலிக்கெல்லாம் ஒளியானதுன்னு கேட்குற போதே யோசிக்க வேண்டாமா ஒலிக்கெல்லாம் ஒளினா என்ன ஐயா என்ன வேண்டாமோ அழிக்கெல்லாம் ஒளி அது பேரொளி ஓ பேர் பேரொழின்னா எப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான சூரியன் கோடிக்கணக்கான சூரியன் கோட்டி சூரிய சமப்பிரபா அப்படி சொல்லியிருக்கா அதனால கோட்டி சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி நினச்சி அதுதான் அந்த ஒளி வெள்ளத்துக்குள்ளே அப்படியே நீங்கள் போங்க அப்பள்தான் நீங்கள் ஒளியாக ஆயிருவீங்க இதெல்லாம் நான் சொல்லலம்மா நடக்குது நிஜமாக உலகத்தில் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படிலாம் கதவெல்லாம் சாத்தி வச்சு பேரொழி அப்படியே உங்களெல்லாம் ஹெப்டைஸ் பண்ணுறது பே ஒளி இப்படி கையை விட அப்படி ஆட்டி பிசி சர்க்கார் மாதிரி பேரொழி போகுறது நினைவுகள் எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோமா என்ன அட்டன்ஷன் இருக்கா அட்டன்ஷன் இருக்குது கொஞ்சம் ஏதோ சூழ்நிலையில டென்ஷன் குறவா இருக்கா அதனால என்ன ஆகணும் ஆமாம் ஆஹா ஆன்மாவை புரிந்து கொண்டு விட்டோம் தோணும் இப்படிலாம் பிரச்சாரம் நடக்குது இதுக்கு எவ்வளோ சார்ஜ்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அவ்வளோதான் ரொம்ப இல்லை ரெண்டாயிரத்தி அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மாடியில் நடக்கும் ஒரே நாள் அவ்வளோதான் முடிஞ்சது நான் ஒன்றும் பொய் சொல்லலை இதெல்லாம் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கேன் நடந்துக்கிட்டு இருக்கேன் பிரம்மச்சாரியை இவர் பாடினார் ஆனால் அறிவை விற்காது அறிவை விற்காது என்ன என்ன அதுக்கு முதல் வார்த்தை என்னப்பா அறிவை இருளையும் எது உணர்கிறதோ அது ஒளிக்கு பேருட்டையும் ஒளியையும் எது தெரிந்து கொள்ளுகிறதோ அதுதான் பேரொளி நல்லா புரிஞ்சுங்கன்னா ஒளியின் துணை கொண்டு பொருள்களை அறிவது போல உணர்வின் துணை கொண்டு பொருள்களை அறிவதால் உணர்வையும் ஒளி என்றே சொல்லுவது மரபு அவ்வளவுதான் புரியுறதுல்ல ஒளியின் துணை கொண்டு பொருள்களை அறிவது போல உணர்வினால் பொருள்களை அறிவதால் ஒளியையே உணர்வினால் அறிவதால் ஒளிக்கு ஒளியாக உணர்வு பகரப்படுகிறது அவ்வளவுதான் சிம்பிள் இருளையும் ஒளியையும் இருளை ஒளி என்றவர்க்கு ஒளி தாரகமாம்பார் தாய் மாணவர் ஒளி அது ரொம்ப அழகான கருத்து அதெல்லாம் தாரகமாம்பார் தாய் மாணவர் விட்டுடுவோம் என்ன சொல்றார் அந்த சந்நிதி இல்லைன்னா உணர்வுங்கிற ஒரு சாநித்தியம் இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் விளங்குமாப்பா ஜடமான இந்த ஒளி இல்லாத உலகம் விளங்க வேண்டும் என்றால் அந்த ஒளி வடிவான உணர்வு வேண்டும் அல்லவா பா சந்நிதேர் வினா அபாரூபஸ்ய விஸ்வசிய அபாரூபிய என்ன அர்த்தம் பிரகாசம் இல்லாத இந்த உலகம் ஜடமாகிய இந்த பிரபஞ்சம் கதாச்சித்து நான் அவகல்பேத ஒருபொழுதும் விளங்க போவதில்லை ஒரு பொழுதும் விளங்க போவதில்லை உணர்வு இல்லை என்றால் உணரப்படும் பொருள்களை உணர முடியாது என்பது கருத்து உணர்வு இல்லை என்றால் உணரப்படும் பொருள்களை உணர முடியாது என்பது கருத்து அது மாத்திரம் இல்லை அது மா அவர் என்ன சொல்றார் நீ எவ்வளவு தூரத்தில் இருக்கிற பொருளையும் நீ உணர்கிறாய் த்ருவ நட்சத்திரத்தை கூட உணர்கிறாய் த்ருவ நட்சத்திரத்தை கூட உணர்கிறாய் எத்தனையோ தூரத்தில் இருக்கு உணர் அந்த பொருள் அதையும் உணர்கிறாய் ஆகையினால் இதெல்லாம் ஒரு நியாயம் அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் உன்னால் உணர முடிகிறது ஆனால் அது வந்து தன்னை வந்து உணர்த்துகிறதா என்ன அது உணர்த்தறது அப்ப எல்லா இவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் உணர்வு செல்லுகிறதா இல்லையா செல்லுகிறது மேற்க போகிறதா கிழக்க போகிறதா வடக்க போகிறதா தெற்கை போகிறதா மேலே போகிறதா கீழே போகிறதா உணர்வு சமஸ்திசைகளிலும் போகிறது ஆகவே என்ன சொல்றாருன்னா ஆகவே என்னன்னா சர்வகஹா அனைத்திலும் அனைத்தையும் நான் உணர்வதால் னைத்திலும் நான்றிரிந்திரேன் நாட்டோோதரஸ்தீபிரபாஸ்வரம் ஜானம் எஸ் சகந்தமீதிவாந்தேதமத்லோகம் அதாவது இது ரொம்ப கடினமான ஒரு விஷய ஸ்லோகம் இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது எப்படி குடத்துக்குள்ள நிறைய ஓட்டை போட்டோம்னா அதுக்குள்ள இருக்கிற விளக்கு அந்த ஓட்ட வழியாக அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து வெளியில இருக்கிற பொருள்களை எல்லாம் அது விளக்குகிறதோ அது மாதிரி இந்த என்னுடைய அந்தஸ்கரணத்தில் இருக்கிற சைதன்யந்தான் அது அப்படியே இந்திரியத் துவாரங்கள் வழியாக வந்து வெளியில இருக்கிற பொருளையும் விளங்க வைக்கிறது அப்போ அதுக்கு சொல்லுவோம் இது வந்து அந்த விஷய அவைத்தையும் அந்த கரண அவ சின்ன சைத்தன்யமும் ஒண்ணுதான் ஜட ரெண்டு ஜட பதார்த்தங்களையும் விளக்குறது இதுலயும் சைத்தன்யம் இருக்கு இதுலயும் சைத்தன்யம் இருக்கான் ஆனா அந்த சைத்தன்யம் வந்து இதுல ரிஃப்ளெக்ட் ஆகி இது வழியாக வெளியில் போய் அந்த வஸ்துவில் இருக்கிற சைதன்யத்தினால் அது விளங்குதான் ஆகையினால் ரெண்டுலையும் இருக்கிறது இது ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்லோகம் புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நாள் வேதாந்தத்தை ஊரிகிட்டே இருக்கணும் அப்போ தான் மாதிரி வரும் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆஹா இவ்வளோ சிம்பிளாக இருக்கேன்னு அப்புறம் புரியும் எடுத்த இது புரியவே புரியாது ஏன்னா நான் அப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் உடனே இது புரியாது அப்போ இங்க இருக்கிறதும் சைத்தன்யம் தான் இங்க இருக்கிறதும் சைதன்யம் தான் நடுவில் இருக்கிறதும் சைத்தன்யம் தான் ஸ்பேஸ்ல இருக்கிறதும் சைதன்யம் தான் ஆனால் அந்த சைத்தன்யம் என்ன ஆகுறதுன்னா அங்கே இருக்கிற வெளியில பார்க்கிற போது அங்கேயும் சைதன்யத்தை தான் பார்க்கறேன் சாஸ்திரப்படி அகார்டிங் டு வேதாந்த சாஸ்திரம் அனுபவிக்கிற பொருள்கள் ஜடமே இல்லை அல்டிமேட்டாக பார்க்கிற போது எவ்ரி இஸ் சைத்தன் கான்சியஸ்னஸ் எலோன் ஆட்டமே கான்சியஸ்னஸ் தான் அதுலேயும் அதில் இருக்குது ஆட்டம் இட்ஸ் செல்ஃப் கான்சியஸ்னஸ் இல்லை ஆட்டத்தை விளக்கிறது அது வியாபகமாக இருக்குது அதனால் இது கொஞ்சம் கடினமான விஷயம் தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா அந்த உணர்வு இல்லைன்னு சொன்னால் எதுவுமே விளங்காதுப்பா உலகத்தில் ஆகையினால் என்னென்னா நான் எங்கும் நிறைஞ்சிருக்கேன் கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா எதுவும் கிடையாது பாடி கான்ஷியஸ் கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறேன் எனக்கு பாடி கான்ஷியஸ் இருக்குது எனக்கு மைண்டு கான்ஷியஸ் இருக்குது எனக்கு புத்தி கான்ஷியஸ் இருக்குது ஆப்ஜெக்டை பற்றின கான்ஷியஸ் இருக்குது எல்லாம் என்ன சொல்கிறோம் கட்டா கான்சியஸ் பட்டா கான்சியஸ் கட்டஞ்ஞானம் பட்டக்ஞானம் மட்டஞானம் விரக்ஷானம் புஸ்தகானம் எல்லாத்துலேயும் கான்ஷியஸ் இருக்குது அதனால தான் சொல்லிச்சு ரொம்ப அழகாக கேனு உப்பநிஷத் உபனிஷத் இலக்கியங்களிலேயே மிக மிக சிறந்த அழகான ஒரு மந்திரம் பிரதிபோத விதித்தம் மதம் அமிருத்த ஒவ்வொரு அறிவிலும் அந்த உணர்வுதான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது உபனிஷத் கேனு உபனிஷத் பிரதிபோத விதித்தம் போதம் போதம் பிரதி ஒவ்வொரு அறிவிலும் அதைத்தான் அது இல்லை என்றால் எதையும் நம்மால் உணர முடியாது ஆகவே அதனுடைய சந்நிதி இல்லை என்றால் அபாரூப விஸ்வச ஜட பிரபஞ்சமாகிய இந்த உலகம் விஸ்வம்னா உலகம் அபாரூபம்னா பிரகாசம் இல்லாதது கிருஷ்ணர் பதிமூணாவது அத்தியாயத்தில் சொல்லுகிறார் கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகம் ஏகா கிருத்ஷம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத என்ன அழகான ஸ்லோகம் பாருங்கள் அதாவது எப்படி ஒரே சூரியன் அந்த அந்த ஒரே சூரியனுக்கு ரொம்ப முக்கியம் எப்படி ஒரே சூரியன் இந்த பிரபஞ்ச மனத்தையும் அதே போன்று இந்த க்ஷேத்ரன் க்ஷேத்ரிங்கிறார் அந்த இடத்துல கஷேத்திரம் கஷேத்ரிங்கிறார் இந்த கஷேத்த கஷேத்திரியானவன் சமஸ்தம் கஷேத்திரம் பிரகாசி அந்த இடத்துல கஷேரம் இன்க்ளூட் ஏன்னா பகவானே சொல்லிட்டார் முதல்ல அதே ஸ்லோகம் அந்த இதுல அத்தியாயத்திலே சொல்லியிருக்கார் அதெல்லாம் எப்படி சூரியன் ஒருவனே சமஸ்தலகங்களையும் பிரகாசம் படி பிரகாசப்படுத்துகிறானோ அப்படி இந்த ஆத்ம சைதன்யம் ஒன்றே அனைத்தையும் பிரகாசப்படுத்துகிறது எனவே சைத்தன்யம் எங்கும் நீக்கமர நிறைந்தது தான் சந்தேகமே இல்லை சைத்தன்யம் நீக்க மர ஆகாசத்தை பிரகாசப்படுத்துகிறது சந்திரனை பிரகாசப்படுத்துகிறது நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்துகிறது பக்கத்தில் இருக்கிற புத்தியிலிருந்து தூரத்தில் இருக்கிற எல்லா வஸ்துவையும் அதுதான் பிரகாசப்படுத்துகிறது அம்மா புரிஞ்சுக்கணுது அதனால என்னென்னா அகம் இந்த இவர் இந்த சைத்தன்ய திருஷ்டியில சர்வக தத்துவம் சொல்றார் சத்து இதிலே சொல்லிவிடலாம் அப்புறம் அவருக்கு என்ன இந்த கவிக்கு என்ன மகிமை சத்து எல்லாம் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுங்கிறதுனால அந்த அஸ்தித்வத்தை வச்சுட்டே சித்தாந்தம் பண்ணிட்டு போயிடலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை இருக்கிறது குடம் இருக்கிறது படம் இருக்கிறதுன்னு சொல்லியே சித்தாந்தம் பண்ணிட முடியும் ஆனால் அவர் அப்படி பண்ணாம சைத்தன்ய திருஷ்டியில் பண்ணுறார் பியூட்டிஃபுல் ரொம்ப அழக அழகிட்டு அபாரூ விஷ்வெஸ்டி வினா கதித்து பானம் நவகல்பேத்த முடிய அஹம் நாந்தா துணர்வு அஹம் சீ தின காரண தே அஹம் சர்வ நான் எங்கும் நீக்கமர நிறைந்த பிரம்மனே ஆகிறேன் பிரம்ம அஸ்மி இல்லாட்டி போன அஹம் சச்சிதானந்திரமி சர்வகாரணம் பிரம்ம அஸ்மி அஹம் அக்ஷரம் பிரம்ம அஸ்மி அஹம் சர்வ அஹம் சர்வகதம் பிரம்ம அஸ்மி இப்படி சித்தாந்தம் பண்ணியிருக்கிறார் மேலும் மால காம் பூர்ணமூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷ் ஓம் ஷாந்தாஹரி ஓ